என்ன அப்படி உட்காரும்போது ரெண்டு முனிவர்கள் அப்படியே கொஞ்சம் பின்னால் தள்ளனாங்க சாப்பாட்டுக்கு வராமல் கமலம் பூத்த புனித நீராடி தத்தம் புலிகாலோ இந்த வியாக்கிர பதஞ்சலியா இருக்கிற ரெண்டு முனிவர் இவங்க ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட அப்படியே கொஞ்சம் பின்னால அந்த அப்படி நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும் ஒதுங்கின ஏன்னு கேட்டா அவங்க ஒரு நீரி வைத்திருந்தாங்க என்னன்ன நண்பகல் நீராடி நீரும் ஆடி நல்ல திருமதி நூத்தி எட்டு முறை தியானம் செய்து நடராஜ பெருமானை வணங்கித்தான் சாப்பிடுறது வந்து என்ன ஆச்சு கேட்டா நடராஜ பெருமானா போய் தில்லையிலேடா தில்லையில் இருக்கா எனவே இருக்க என்ன செய்யறது அதனால பெரியவங்களுக்கு சங்கடம் அளிக்க கூடாது ஒரு சாப்பிடுங்க எல்லாம் வந்துடும் அதெல்லாம் கூடுதலையும் அப்படியே நலிவுண்ணும் நன்மறியாமல் நழுவுகின்றார்களே அப்படிங்கிற மாதிரி சிரமப்படம் எல்லாரும் சாப்பிடலன்னா கூட காப்பி சாப்பிட்ற பழக்கம் இல்லையு சொல்லாம பக்கத்துல இருப்பாங்க நிறப்பிட்டு சும்மா நீங்க சாப்பிடுறா நீங்க சாப்பிடுறது நீ சாப்பிட்டு இல்லைன்னா இது பால் கொண்டாடுவா ஹாலிஸ் கொண்டா இது இது கொண்டாடுவான்னு சங்கடப்படுவாங்க குடும்பமான வரைக்கும் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் நடந்து நல்லது அதனால இவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இத சொல்லாம என்ன பண்ணு கேட்டா போய் சாப்பிடு போங்களேன் அப்படியே கையாட்டிட்டு இவ்வளவு அப்படி நின்னாங்க ஆனால் ரொம்ப அற்புதமா எல்லாரையும் கவனிச்சாங்க அதனால சரி எப்படியோ போட்ட போட்ட போட்டி என்ன செய்தார் நின்னருள் நடங்கண்டு உன்பது ஆடியங்கள் நியமம் என்றார் ஏன்னா அங்க இருக்கிற பெருமான் வேற இங்க இருக்கிற பெருமான் வேற அதான் உன்னுடைய நடனத்தை தில்லையில் கண்டு வழிபாடு சாப்பிடற பழக்கம் அப்படின்னு அழைத்த மாதிரி தில்லையில கொண்டு விட்டு சாப்பிட வைக்கணும் இல்ல அந்த நடராஜரைக்கு கொண்டாடுறதா இதெல்லாம் நடராஜர் பேர் வேற சொக்கனும் அது வேற சங்கடம் அதனால என்ன பார்த்தார் அப்படியாப்பா உடல் போது இங்க என்ன எப்படிப்பட்ட அன்பு கேட்டா அது இந்த காலத்துல ரொம்ப வேணா கொஞ்சம் வெறும் காப்பி கொடுத்தா போதும் ஜீனி போனா உள்ள போடுது அதுக்காக நாலு மாத்திரை முழுங்க வேண்டிருக்கு எனவே நம்முடைய அன்பினால ரெண்டு மூணு ரெண்டு கரண்டி சர்க்கரையை போட்டு அவன் நாலு மாத்திரை முழுங்கறத விட இப்படி இருக்கும் காப்பி எப்படி இருக்கும் கஷாயமாத்தான் இருக்கும் என்ன பண்றது எந்த காலத்துல யாருக்கு கசப்பாக நடந்தமோ உடனே <mile> செய்தார் அப்படியா நீங்க ரெண்டு பேரும் வந்து தற்காலத்தில் இருந்து தில்லையில இருந்து நண்பர்களில் நீராடி பெருமானை நடராஜா வணங்கிதான் சாப்பிடற பழக்கமா ஆமா சரி பரவாயில்ல அந்த நியமத்தை தவற வேணாம் என்னாலும் அந்த கூத்தை இங்கு நாம் செய்தும் சரி அதானப்பா உங்களுக்கு விருப்பம் அங்கு நடன அந்த நடனம் ஆடுகின்ற நடனத்தை இங்கேயே நான் செய்து காட்ட போதுமில்ல நண்பகளை ஒரு சிறு போட்டு போனா தான் பந்தியில உட்கார முடியுது ஆனா அதுக்குள்ளதா ஓடி அடிச்சுட்டு போறதுக்கு முடியல அதனால சரி பரவாயில்ல சார் நீங்க கூட்ட நீங்க இடஒதுக்கீடு பண்ணு எங்கும் எதிலும் இடஒதுக்கீடு இங்கும் இதிலும் இடஒதுக்கீடு சரிங்களா நேரம் விரிச்சோங்களா அஞ்சு ஏல இல்ல கேட்டா இது அங்க உட்காரப்படாதப்பா அப்படின்னு ஆசையா வருவா துண்டு போட்டு வச்சிருப்பான் இடஒதுக்கீடு வழிபாடு செய்த பிறகுதான் நான் உணவு சொன்ன உடனே அந்த கூத்தை நான் இங்கே காட்டுகிறேன் என்றார் பெருமாள் செய்துட்டு பொன்னகர் உலகம் எல்லாம் உருவமாம் பொருடற்கு உள்ளம் இன்னதாந்து எங்க நடராஜா இருக்கார் இருக்கார் இருந்தாலும் மாறுகளை திருவாதர் என்ன சார் அது என்னமோ நானும் நாற்பது ஆண்டா போயிட்டு வந்து அங்க சிதம்பரத்துல போய் இருந்த அந்த நடராஜா கருதுல போட்டு எனக்கு அதான் மனசு நீங்க அந்த ஆளுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா கோழி ராஜபுரத்தில் நடராஜா பெருசா இருக்கு என்ன செய்தார் அவருக்கு நமக்கு மாதவர் ஆனா அவருக்கு எல்லாம் சொல்லலாம் நீங்க ஒரு கால் நினைக்கலாம் நம்ம தில்லையில போய் இருந்தா வணங்குறது பழக்கம் உலகத்தில் இந்த உலகம் இருக்குது இந்த பாதாள உலகம் அதுக்கு மேல சொல்றீங்க அதனால நம்ம திருவாசகத்திலேயே பாதாளம் ஏழிவு பாதமலர் பாதாளம் ஏழ் சொற்கழிவு பாதமலர் என்று சொல் பெருமான இந்த கீழே இருக்கிற ஏழு உலகத்தையும் நிகழ்ந்தெழுந்து பார்த்தால் கூட அந்த ஏழு உலகத்துக்கும் கீழ்தான் உடைய திருவடி இருக்கும் ஆகவே ஏழு உலகம் இருக்கு எனவே இங்க கீழே ஏழு மேலே ஏழு 14 உலகம் இருப்பதாக நம்ம சொல்லியிருக்கோம் பதினாலு உலகத்திலும் ஒரே ஒரு பெரியவர் விராட்புடன் உலகமே வடிவமாக கொண்டிருக்கிறோம் அந்த விராட்புக்கு இந்த இடுப்புக்கு மேல இருக்கிறதா மேலுலகம் ஏழும் இடுப்பு கீழே இருக்கிறது கீழ உலகம் ஏழும் அந்த மாதிரி இருக்குப்பா அந்த மாதிரி இடுப்பு கீழே இருக்கிற கீழ் உலகத்தை விட்டுருங்க மேலுலகமாக இருக்கிற நம்முடைய மண்ணுலகத்தை முதல்ல வச்சு இந்த மண்ணுலகத்துல என்ன எத்தனையோ சிவத்தலம் ஆனா தலங்கள்ல எது தெரியுமா அந்த விராட் பொருடனுக்கு இதா இருக்கும் என்று சொன்ன அதுக்குதான் சொல்ல வரீங்களா அந்த விராட்புக்கு எத்தனையோ அந்த நீங்க நம்ம நாட்டுல சிவபதிகள் சிவத்தலங்கள் இருந்தாலும் கூட இந்த இடம் தான் அந்த விராட்பு இன்றிமையாத சாப்பிடமே தவிர ரெண்டு பேர் சாப்பிடாம இருப்பது அவருக்கு நடராஜ் பெருமான கண்டுதான் கொஞ்சம் பாயசம் ரெண்டு வடை கொஞ்சம் வருவல் அப்புறம் என்ன பாக்கி இருக்குது சோறு தான் பாக்கி இருக்கு சில இப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கிட்டு போடுவான் என்ன கேட்டா கொஞ்சம் பாயசம் பரவாயில்லைங்க ரெண்டு வடை பரவாயில்லைங்க வறுவல் சும்மா எண்ணெய்ல வருத்தோ அது ஒன்றும் இங்கே முற்றைக்கோஸ் கூட கிழமச்சோணம் போட்டு மிளகு போட்டு வச்சிருக்காங்க அதுல பரவாயில்லங்க அப்படின்னா இந்தியாதிகள்லாம் சாப்பிட்டு விரும்பிடும் அப்படி இல்லாமல் அவரும் சாப்பிடணுங்கிற நினைப்பினால சுக்கரநாத பெருமான் இதை சொல்லுகிறார் திருவாளர் ஆரோர் மூலம் விராட்பொளுக்கு இந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற பாதார் உலகத்தை சொல்லல இடுப்பு இடுப்புக்கு மேல இருக்கிற மேல் உலகத்தை சொல்லுகிறார்கள் அதுல சொல்லும் போது அந்த உடம்பை ஐந்து இடங்கள் பிரித்திருக்கிறாங்க இந்த கொப்புழு கீழே நம்ம குறியிடத்துக்கு மேல இருக்கிறது மூலாதாரம் அப்புறம் கொப்பு நெஞ்சு கண்டம் குருவநடு என்று வைத்திருக்கிறாங்க உயிரலக்கணம் சொல்லுகின்ற பொழுது நான்காந்தி இந்த உயிரானது முப்பத்தி இருக்குது நெட்டியில் இருக்கு போது முப்பத்தி ஐந்து கருவிகளும் இயங்கும் இந்த நிலைக்கு என்னன்னு இருக்கிறோம் எல்லாம் செயல்படுகிறோம் எல்லாம் செய்யறோம் இது இந்த மூணு பேருக்கம் அந்த விட்டுட்டு வெறும் உயிர் மட்டும் இருக்கிற மூலாதாரத்தில் உயிர்ப்படங்கள் சொல்லுவாங்க வரும் பேருக்கம் உடங்கள் என்று சொல் நான்காம் இங்க எல்லாம் படித்த பெரும்பாலும் சவியல்தான படித்த நண்பர்கள் அந்த ஐந்து அவத்தை படும் அவஸ்தா ஐந்து விதமான நிலைகளை அடையும் அப்படி அமைப்பு இருக்கிறதுல திருவாரூர் எழுதி வந்து பிராட்புருடனுக்கு திருவாரூர் எங்க இருக்குன்னு கேட்டா மூலாதாரம் கொப்பு குடியரசு மூலாதாரம் சரி திருவணர் ஆரூர் மூலம் அருமையான திருவாரூரை சொல்கின்ற பொழுது திருவணர் ஆரூர் என்றால் நான்கு பெருமக்களுடைய திருப்பாடலும் கொண்டிருப்பது திருவாரூர் நான்குடைய பாடலும் ஞானசம்பந்த பாடியிருக்க அப்பர் பாடியிருக்க சுந்தரர் பாடியிருக்கார் மணிவாசகரும் பாடியிருக்கார் ஆரூரமர்ந்த அரசிய போற்றி என்றெல்லாம் சொல்லுங்களா ஆரோடமர்ந்து அமர் அரசிய போற்றி நான்கு பெருமக்களும் பாட்டிட்டரை பற்றி சொன்னா திருவாரூரை பற்றி ஒரு நான்கு ஐந்து நாள் சொல்லணும் அப்படி அருமையாக அமைஞ்சிருக்கிற ஊர் திருவாரூர் என்று அது பெரிய செயற்கலார் ரொம்ப அருமையாக பேசின இடம் அந்த இடம் அப்பா நீங்க இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாடு என்று பாடுகிற சுந்தர்மூர் சுவாமிகள் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டா கூட ஆரூராணி மறக்கலும் மாமியா திருவாரூர் பிறந்த மறப்பேன் ஆரூராணி மறக்கலுமா மறக்க முடியுமா முடியாது இன்னொரு சமயத்துல எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னூர் இறைவனை எவ்வளவு நாளுப்பா திருவாரூர் மட்டும் பிரிஞ்சிருப்பேன் என்று வருதுகிறேன் ஆகவே திருவாரூரை பிரியவே மாட்டார் அப்படி பாடல் நெஞ்சுக்கு சொல்லுவது என்ன பண்றது போதா வருந்த பவனமாய் நாவது அட்ட உண்டு சிவனதால் கிந்தியா பேதைமார் போலனி, நீலாய் நீ வாழ்வாங்க வாழ்ந்த காலத்துல ஒண்ணு செய்யாம கடைசி காலம் கடைசி காலத்துல என்ன இருக்குது பவனமாய் சோடையாய் நாவடா அப்படின்னாரு மேமூச்சு கீ மூச்சு வாங்குது கண்ணெல்லாம் சொருகுது முடிஞ்சு போச்சுன்னு முடிய போற நேரம் பெரிய கம்பி கூப்பிடுனாருட்டாங்க ஒண்ணோ வாயில கொஞ்சம் இது ஊத்துப்பா அப்படின்னாரு வாயில பால வாங்க கொஞ்சம் பால் சாப்பிடுப்பா எத்தனை அவரும் முடியாம பவனமாய் சோடையாய் நாவலா பஞ்சு தோய்த்து அட்டை உண்டு நினைப்பார் என்ன நினைப்பார் நம்ம அந்த பாலமுருமை கோயிலுக்கு போகும் நினைச்சோம் போகல அங்க எதேன்னு திருப்பணி தோக்குமோ அல்லது வேற எதையுன்னு செய்யலான்னு நினைச்சோம் ஒன்னும் செய்யல எத்தனையோ நாளில் சிவன் ராத்திரி ஒரு பத்தடியாருக்கு போட்டு நம்ம வீட்டுல பத்து இலை போட்டு இச்சல் எடுத்தா தரோம் நினைச்சோம் முடியல ஒன்னு செய்ய கடைசியில் வருது வருத்தப்படுற திருவாரூர் அவனது ஆர்வத்தோடு உயலாம் மையல்ண்ட அஞ்சல் நெஞ்சு அருமையா போய் வணங்குவோம் என்ன கவலை என்று சொல்வதான ஒரு பாட்டு எல்லாம் திருவாரூர் மிகச் போற்றப்படுகின்றது அதுதான் மூலாதாரம் என்று சொன்னார் திருவாளர் ஆரூர் மூலம் திருவானை காவே குய்யம் திருவான மறைவடமாக இருக்கிறது திருவானிக்கா திருவானிக்கா ரொம்ப அருமையான அப்புத்தலம் என்று சொல்வது உண்டு இன்னைக்கும் திருமேனிய சூட தண்ணி தான் சூழ்ந்து ரொம்ப கீழே இறங்கி அல்லவா வணங்காதவெல்லாம் வணங்கிதான் கீழே இறங்கணும் நான் வணங்க மாட்டேன்னா வெளியில் இறங்கிக்க வேண்டியதான் ஏனென்றா அவ்வளவு ரொம்ப முமூர்த்தி கீழே இருப்பார் மிகச்சின்ன திருவுருவம் வேண்டுமே ஆணைக்காவல் அன்னலை அபயமாக வாழ்பவர் நீதான் எனக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா எந்த காவலையும் எந்த துணியும் தேவையில்லை போட என்ன ஞான சம்பந்தர் அருமையான பதியா இருக்குங்களா எனவே திருவானைக்காவல் திருவானைக்காவே குய்யம் மறுவளர் பொழில் சூழ் அண்ணாமலை மணிபூரகம் திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலை நீங்க அடிக்கடி கொடுத்து வச்சு அடிக்கடி போவீங்க அண்ணாமலையம் அரிசியே போற்றி கண்ணார முதல் கடலேயே போற்றி மணிவாசகர் வாய் ஒளிய கூடிய இடம் அண்ணாமலையான பாதுங்கான் அம்மான பெண்கள் விளையாட்டு வகைகளை வச்சு எல்லா பெண்களும் சேர்ந்து அம்மான விளையாடு என்ன பாடுவோம் அம்மானாய் என்று திருவண்ணாமலையை பாடுவோம் என்று சொல்லுவார் ரொம்ப அருமை திருவம்பாவை அங்க பாடின இடம் திருவம்பாவி திருவண்ணாமலையில் பாடியது என்று பெரும்பாலும் சொல்றது உண்மைங்களா எல்லா பதிப்பில் அப்படிதான் இருக்குது திருவண்ணாமலை அதனுடையது என்று தான் இருக்கிறது அப்படியே மாத்த வேணாம் ஆராய்ச்சி பண்ணி சங்கடப்படுத்த வேணாம் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை அப்படிப்பட்ட அருமையானது அப்படிப்பட்ட இடம் அது எனவே அது மறுபோ நீம் இதயமாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நண்பர்களில் நடராஜ பெருமானை வழிபாடு செய்கிறேன் சொல்லீங்களே அந்த தில்லை தான் அந்த விராட்பு இதயம் மார்பகம் நெஞ்சா இருக்கிற இடம் அந்த மாதிரி பத்தி கேட்கணுமா நான்கு பெருமக்களும் பெரும் சிறப்பு நால்வர் பெருமக்களும் தில்லை அணுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தனி உணர்வு இருந்திருக்கு சைக்கிளா பெருமாள் விடாம சொல்லிருப்பா விடாம சொல்லிருப்பார் மையான இடம் என்று சொல்வது உண்டு செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமித்தும் செல்வம் செல்வமி பெருமாவின் திருவடி மணந்து சொல்லுகிற இடம் இல்லைங்களா ரொம்ப சொல்லலை இங்க சொல்லப்படுகின்ற இந்த திருத்தலங்களை பற்றி நாம் எண்ணினால் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளமா நினைச்சு செய்யலாம் இருக்கட்டும் எனவே அந்த இருவரும் கண்டமன்றம் இதயமாம் இதயத்தானமாக இருக்கு திருக்காலத்தி பொறுவரும் கண்டமாகும் கழுத்து எதுன்னு கேட்டா திருக்கால அது உங்களுக்கு பக்கம் சந்தமார் அயலோடு சாதி தேக்குமரம் உந்துமா முகலியின் கரையினில் உமையோடும் கந்தமார் பொழிவளர் மல்கு கா மந்தமார் பொழிவளர் மல்கு காலத்தி எந்த யார் இணையனி என் மனத்துள்ளவே ஞானசம் தேவா சந்தமார் அகிலோடு சாதி தேக்கு மரம் உந்து மா மொகலி அங்க இருக்கிற பொன்முகலி ஆட்ல என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா சந்தனமா அகிலும் வருமா எந்த வீரப்பரும் இல்லை தானா வந்து தானா ஆத்துல போக சந்தமார் அகிலோடு சாதி தேக்கு மரம் உந்து மா மொகலி என்று சொன்னார் அதே காலத்தில ரொம்ப அற்புதமான ஒரு நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது சொன்னாடி மகாபாவம் கூட ஞானசம்பந்தர் மேலே போகிறார் திருக்காலத்தின் மேலே குடிமத்தேவரை வணங்குற வணங்கிவிட்டு கீழ அப்படி இறங்குற கண்ணப்ப நாயனம் இருந்தது வணங்கும் போது சொல்லுகிறார் பெருமான் குடிமி தேவரை வணங்கியதின் பயம் இந்த கண்ணப்பரை வணங்கினார் ஆண்டவனை வணங்கியதன் பயன் அரியவரை வணங்கினார் இப்படி சொன்ன ஒருவன் கும்பிட்டன் பெருமான கண்டு கும்ப்டாக இந்த கண்ணப்பரை வந்து வணங்கினாராம் பெருமானை கண்டு வீழ்ந்தார் வரலாறு தான் கும்பிட்ட பயன்காண்பார் பெருமான கண்டு வீழ்ந்தார் என்று சொன்னார் கண்ணப்பரை பத்தி நினைக்காம இருக்க முடியாது ஒரு பதியுமே சாதாரி பண்ண வச்சு பாட்டுக்கான பதிவு கண்ணப்பருடைய வரலாற்று ரெண்டே வரியில ரெண்டே வரியில ரெண்டே வரியில சொன்னது ரொம்ப அருமையான முதல் வரிங்களா முதல்வழி வந்த மூன்றாவது வரி ஞாபகத்துக்கு மாட்டேங்குது காய்கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே ஞாபகம் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மல ராகு நயனம் சாதாரி பண்ணது வாய்கலசமாக வழிபாடு செய்யும் பேடன் கண்ணப்பர் எப்படி வழிபாடு செய்தான எல்லாருக்கும் கலசத்துல தண்ணி எடுத்துட்டு போவாங்க எங்க கண்ணப்பருக்கு வாயே கலசமா இருக்குது வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் வாய கலசமா சொன்னவர் அப்படி சுருக்கிட்டார் நேரமாச்சுன்னு தெரிஞ்சு மாட்டு அதனால வாய கலசமாக சொன்னவர் என்ன செய்ய வாய் கலசமாக வழிபாடு செய்யும்னு சொல்லணும் ஆனாலும் கூட ஒன்றை சொல்லி ஏனையவற்றை எல்லாம் வித்துணர்மாடு செய்தார் அப்படி எல்லாம் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடம் மலராகுநயனம் அவனுடைய கண் எப்படிப்பட்டிருந்தாரு மலர் பா மலர் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் என்று சொல்கிறாரே மணிவாசகர் அந்த மலர்ந்து கண் பார்த்தா இளமையான கண்ணு அது நல்ல கண்ணு அருமையா வளர்க்கப்பட்டது நல்ல உடம்பெல்லாம் இசுசி செஞ்சது அதனால பார்த்தா அந்த கண் அப்படியே மலரா இருக்குமா மலராகு நயனம் என்ன செய்தார் கா இடந்து இருக்கிற அம்பினாலேயே ஒரு கண்ணை அப்படி இடந்தாராம் தோன்றி தாராம் காய்கணால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையெல்லாம் நால்வர் பெருமக்களும் இருந்து பாடிய இடம அதுதான் திருக்காலத்தி பொருவரும் கண்டமாகும் இப்ப இந்த இடம் புருவ மத்தியமாம் காசி காசி இருக்குது விஸ்வநாத பெருமாள் அதுதான் புருவ மத்தியம் விஸ்வநாதன் நெற்றின்னு சொன்ன இன்னைக்கும் வேற இடங்கள் இல்லாத நமக்கு ஒரு பெரும் சிறப்பு காசிக்கு போனா கிடைக்கும் ஏட்டா என் இடங்கள் எல்லாம் கருவறையில் இருந்து தொலைவில் இருந்துதான் வழிபாடு செய்யணும் ஆனா அங்க போனால் நாமே கங்கை நீரை எடுத்துக்கொண்டு நாமே மலர் எடுத்துக்கொண்டு நாமையே பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி மலரையும் வைத்து பெருமானியன் கடல ஒத்திக்கலாம் காசில காசியில அது அங்க அமைப்பு இருக்கு ரொம்ப அற்புதமானது என் பொல்லாமணியை புள்ளி புணர்வது என்று கொள்ளு என்று மணிவாசகர் சொன்னாரே அவருக்கு ஒரு ஆர்வம் பெருமானே நீ நிக்கணும் அவன் பார்க்கணும் பார்த்து வேற என்ன தெரியனாரு என் பொல்லாமுனியை புள்ளி புணர்வது என்று கொள்ளும் அப்படியே தீண்டி வழிபாடு செய்து கள்ள ஒத்திக்கலாம் அதுதான் பூர்வ மத்தியமாம் காசி சொன்னார் அப்புறம் இலை கொன்றம் பிரமரந்திரம் அதுக்குலையில் இருக்காம பவுடர்லை அப்படமா கால முத்தி போட்டு முத்துவே என்ன பண்றது பெருமாள் கையில குன்றம் கைலாய மலை அப்படின்னா கைலாய மலை காதனையே காணலாமி கைலாய நாதனையே காணலாமி யாரு அப்பர் சுவாமிகள் ஒரு பத்து பன்னெண்டு ஊர்களை சொல்லி எப்பா கைலாயத்தை நீங்க எல்லாம் பார்க்க முடியாது குளிர் நடுக்குது உங்களால முடியல ஏப்பா இங்கேயே குளிர் நடுக்குது ரொம்ப குளிர் மயிலாடுதுறையை விட இங்க ரொம்ப மிக குளிர் ரொம்ப கடுமையா இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் வந்து கைலாயத்துல போய் அது காசிலேயே ரொம்ப கடினம் கே கேதாரத்துல இன்னும் கஷ்டம் கைலாயத்துக்கு போனோம்னா ரொம்ப குளிர் நடக்கும் எங்கெல்லாம் எங்க சுவாமி எங்களால் முடிய போகுது அந்த கைலாயநாதனை பார்த்தா தேவலாமன்னா அப்படியாரா பாக்கன்னு இங்க வாங்கினார்